ஹதீஸ் எண்பத்தி ஆறு அஸ்மா ரதியா கூறியதாவது ஆயிஷா ரதி அல்லாஹ் ஹன்ஹா கொண்டிருந்தார்கள் மக்களும் தொழுதார்கள் நான் ஆயிஷா ரதியு அல்லாஹ் ஹன்ஹா மக்களுக்கு என்ன நேருந்து விட்டது என்று கேட்டேன் தொழுகையில் நின்று ஆயிஷா ரதியுல்லா அவர்கள் வானை நோக்கி சுட்டி காட்டினார்கள் தொழுகையில் பேசக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காக சுஹான் அல்லா என்றும் கூறினார்கள் அப்போது இது ஏதாவது அடையாளமா என்று கேட்டேன் அதற்கு ஆய்சாரதியா முன்கா அவர்கள் ஆமாம் அப்படித்தான் என்ற தலையால் செய்கை செய்தார்கள் உடனே நானும் தொழுகையில் நின்று கொண்டேன் நீண்ட நேரம் நின்றதால் நான் மயக்கமுற்றேன் மயக்கம் தீர என் தலை மீது தண்ணீரை ஊற்றிக்கொண்டேன் நபிசல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் தமது உரையில் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து விட்டு கூறினார்கள் எனக்கு இதுவரை காட்டப்படாத சொர்க்கம் நரகம் உட்பட அனைத்து பொருட்களையும் இந்த இடத்திலேயே கண்டேன் மேலும் எனக்கு அறிவிக்கப்பட்டது நிச்சயமாக நீங்கள் உங்கள் மண்ணறைகளில் மசீக தஜால் என்பவனுடைய குழப்பத்துக்கு நிகரான சோதனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள் அப்போது மண்ணறையில் அடக்கம் செய்யப்பட்டவரிடம் இந்த மனிதரை பற்றி உமக்கு என்ன தெரியும் என்று கேட்கப்படும் நம்பிக்கையாளர் அவர்கள் அல்லாஹுவின் திருத்துவதர் முகமது சல்லாஹா அலஹி வசல்லம் அவர்கள் ஆவார்கள் அவர்கள் எங்களுக்கு தெளிவான சான்றுகளையும் நேரு கொண்டு வந்தார்கள் நாங்கள் அவர்களின் அழைப்பை ஏற்றோம் அவர்களை பின்பற்றினோம் அவர்கள் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள்தாம் என்று மும்முறை கூறுவார் அப்போது சுவன பெற தகுதி பெற்றவராக நீர் நிம்மதியாக உறங்குவீராக என்றும் நிச்சயமாகவே நீர் நபிசல்ல அரைகி வசல்லம் அவர்களை பற்றி இத்தகைய உறுதியான நம்பிக்கையுடையவராகவே உலகில் இருந்தீர் என்று நாம் அறிவோம் என்றும் வழக்குகளால் கூறப்படும் நயவஞ்சகனோ எனக்கு எதுவும் தெரியாது மக்கள் அவரை பற்றி ஏதோ சொல்லிக் கொண்டிருக்க கேட்டிருக்கிறேன் எனவே நானும் அதுபோன்று கூறினேன் என்பான் அஸ்மா ரபி அல்லா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கும் நிகரான என்ற இடத்தில் அடுத்தபடியான என்று கூறினார்களா நயவஞ்சகன் என்ற இடத்தில் சந்தேகத்துடன் இருந்தவன் என்று கூறினார்களா என்பது எனக்கு நினைவில்லை என்று ஃபாத்திமா கூறினார்